பாடம் நாற்பத்தி எட்டு ஒருவர் மக்களுக்கு செய்ய முன் சென்ற போது முதல் இமாம் வந்துவிட்டால் முன் சென்ற இமாம் பின் வாங்கினாலும் பின் வாங்காவிட்டாலும் தொழுகை கூடிவிடும்